வாங்கிய ய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் பன்னிரண்டாவது அதிகாரம் ஏழாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் பனிரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வாக்கியம் வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று வானத்திலே உண்டாயிற்று சேர்ந்த தூதர்களும் தூதர்களும் வலு சற்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள் வலு சற்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் தூதரும் இஷ்டம் பண்ணியும் ஜெயம் கத்திர பரிசுத்தராமத்துக்கு சோதனம் உண்டாவதாக வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று மிகா மேலும் அவரை சேர்ந்த தூதர்களும் மறு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள் மறுசற்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை என்று எழுதியிருக்கிறது கத்திர பரிசுத்திராமத்துக்கு சோதனம் உண்டாவதாக அப்போசலாயி யோவானுக்கு இறைவன் இந்த பிரகாரமாய் வெளிப்படுத்தினார் இக்காலத்திலே சம்பவிக்கப் போகிற காரியங்களை குறித்து அவர் ஏற்கனவே கத்த வெளிப்படுத்தல் கொடுத்தார் இதில் எழுதியிருக்கிறதான வாக்கியங்களெல்லாம் அது மலை பொருளை போல எழுதி வைக்கப்பட்டதாக இருக்கிறது காலம் வரும்பொழுது அது வெளியாக்கப்பட வேண்டியது அவசியமான காரியம் எழுதியிருக்கிற வாக்கியங்களெல்லாம் தீர்க்க வாக்கியமாக இருக்கிறது இந்த தீர்க்க தரிசனங்களை கேட்கிறவர்களும் கைகொள்கிறவர்களும் வாக்கியவான்களாக இருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறது கத்திர பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அதபடி நாள் காரியத்தை தீர்க்க தரிசனமாய் யோகான் ஸ்நானகன் முன் அறிவித்திருக்கிறார் அது என்னவெனில் வாரத்தில் யுத்தம் உண்டாயிற்று வரக்கூற காரியத்தை அவர் தரிசனத்திலே கண்டபடியினால் அவர் கண்டதை நடந்து முடிந்த சம்பவம் போல எழுதி வைத்திருக்கிறார் வாரத்திலே யுத்தம் உண்டாயிற்று மிகாவலும் அவரை சேர்ந்த தூதர்களும் வருசற்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள் வறுசற்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் என்று எழுதியிருக்கிறது கத்திர பசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக இப்படி ஒரு யுத்தத்தை குறித்து இந்த இடத்தில் எழுதியிருக்கிறது இந்த யுத்தத்திலே சேனியை அதிபராக மிகாவேலும் அவரை சேர்ந்த தூதர்களும் உடனிருந்து வருசர்பமும் வலு சர்ப்பத்தை சேர்ந்த தூதர்களுக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணுகிறதாக எழுதியிருக்கிறது அப்படி யுத்தம் பண்ணியும் பருசர்ப்பமும் அவரை சேர்ந்த தூதர்களும் ஜெயம் என்று வாசிக்கிறோம் கத்தனை பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக விசாசும் அவரை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணுவார்கள் ஆனால் யுத்தம் பண்ணினாலும் அவர்கள் ஜெயம் பெறப் போவதில்லை என்பது நிச்சயமான காரியம் கத்திர பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதரும் என்ன நிலத்திலே இந்த மிகாவேல் அநேக எண்ணுகிற ஒண்ணமாக இது தேவ என்று சொல்வதற்கு ஏதுவாக அநேக சொல்லுவார்கள் எண்ணுவார்கள் கத்திரை பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக கபரியல் தூதன் அவர்கள் அவர் செய்தி கொண்டு வருகிற தூதர்களுக்கு தலைவராக இருக்கிறார் மிகாமேல் தூடன் யுத்தம் பண்ணுகிற தூதராக இருந்து யுத்தம் பண்ணுகிறவர்களுக்கு அவர் தலைவராக இருக்கிறார் என்பது நமக்கு தெரியும் கத்திர பரிசுத்தராமத்திற்கு இந்த இடத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது மிகாமேலும் அவரை சேர்ந்த தூதர்களும் வரிசற்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள் என்று எழுதியிருக்கிறது கத்திர பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் இன்னும் நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது பத்தாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் பெரிய சட்டம் இப்பொழுது அவருடைய கிறிஸ்தன் அதிகாரம் உண்டாயிருக்கிறது இரவும் பகல் நம்முடைய தேவனுக்கு உண்டாக அவருடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்களுடன் தாழ தள்ளப்பட்டு போனான் நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் நம்முடைய சகோதரர்கள் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் குற்றம் சாட்டுகிறவன் தாள தள்ளப்பட்டு போனான் வாசிக்கலாம் மரணம் இருந்தாலும்படி தங்கள் ஜீவனையும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்களுடைய சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று எழுதியிருக்கிறது மிகா மேலும் சேர்ந்த தூதர்களும் மனுசற்பத்தோடு மனுசற்பத்தைச் சேர்ந்த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 உபயோகப்படுத்துவதற்கு அந்த ரத்தத்தினால் ஜெயம் வருவது ஆட்டுக்குட்டினால் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரியதாக இருக்கிறது அல்லாமல் அது தேவ தூதர்களுக்கு உரியதான காரியமல்ல ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திற்கும் சம்பந்தம் கிடையாது பாவத்தில் பிறப்பிக்கப்பட்டு பாவத்தில் ஜீவித்ததான மனிதன் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலே தன்னுடைய பாவங்களை கருவிக்கொள்வதற்கு வாய்ப்பு உண்டாயிருக்கிறது ஆறுபடி நாள் ஆற்றுக்குட்டியான ரத்தம் மனு மக்களுக்கு விழுந்து போன மனுப்புறத்திற்குரிய கத்திர பட்டுத்தராமத்திட்ட சோத்திரம் உண்டாவதாக இந்த மிகாவேல் என்பவரை குறித்த தானியர் தீர்க்க தேர்ச்சியின் புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வாக்கியத்திலும் வாசிக்கிறார் தானியர் தீர்க்க தேர்ச்சியின் புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வாக்கியம் பெரிய அதிபதியாக இருந்தாலும் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவியல் என்று எழுதியிருக்கிறது கத்தரை பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவியல் அக்காரத்திலே எழும்புவார் என்று எழுதியிருக்கிறது கத்தளை பரசுத்திராமத்துக்கு சோத்திரம் ஏசு திருசுவை குறித்து பார்க்கும்போது மோசையானவர் ஏசு தரிசுவை குறித்து இப்படி தீர்க்க தரிசனம் சொன்னார் என்னை போல் ஒரு தீர்க்க தரிசியை உங்களுடைய சகோதரிலிருந்து கத்தர் எழும்ப பண்ணுவார் என்று கத்தளை ராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அவர் நம்மை போல் ஒரு பாடுள்ள மனுஷனாக இந்த லோகத்திலே அவகரித்து அவர் வெளிப்பட்டார் அவர் இசிற்கு வெளிப்பட்டார் ஏசியாவாக அவர் வந்தார் அதுபோல இதில் எழுதியிருக்கிறது உங்கள் ஜனத்தின் புத்திரவுக்காக ஜனத்தின் புத்தரவுக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாமே அக்காலத்திலே எழும்புவார் கத்தளை பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இன்னும் ஒன்பதாவது அதிகாரத்தில் தனியல் தீர்க்கரிசின் புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வாக்கியத்தை வாசிக்கலாம் பத்தாவது அதிகாரம் வாக்கியம் சத்திய எழுத்திலே கண்டிருக்கதை சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உங்களுக்கு தெரிவிப்பேன் உங்கள் அதிபதியாக நீ தவிர உங்கள் அதிபதியாகிய மீ காவேரை தவிர கத்திர பரசுத்தராமத்திற்கு சோத்திரம் அதிபதியாகிய மீ காவேல் உங்கள் ஈட் கப்பட பசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக உங்கள் பிரபு உங்கள் அதிகாரியாகிய மிகா தவிர என்னோட கூட அவர்களுக்கு விரோதமாய் பலன் கொள்ளுகிற வேறு ஒருவரும் இல்லை சாத்தான்களோடு கூட யுத்தம் பண்ண யார் தகுதி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் யார் ஜெயம் வருவார்கள் உங்கள் அதிபதியாகிய மிகா தவிர என்னோட கூட அவர்களுக்கு விரோதமாய் பலன் கொள்ளுகிற வேறொருவரும் இல்லை கத்தட பரிசுத்தராமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக மிகாமலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வனுசர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள் வனுசற்பத்தோட யுத்தம் பண்ணியும் வனுசற்பை சேர்ந்த தூதர்களும் ஜெயம் கொள்ளவில்லை அவர்கள் இருந்த இடம் காணப்படாமல் போயிற்று என்று எழுதியிருக்கிறது கத்திர பரிசுத்தராமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக ஆனபடினால் சாத்தானோடு கூட போர் புரிவதற்கு சாத்தானோடு கூட போராடி ஜெயம் வருவதற்கு தகுதி உள்ளது தேவ அங்கே குறிப்பிடவில்லை தெய்வம் மனிதனை குறிப்பிட்டிருக்கிறது அவரோடு கூட சேர்ந்தவர்களை தூதர்கள் என்று எழுதியிருக்கிறது கத்திர பரிசு நமக்கு கல்யாணம் தெய்வத்தினுடைய பிள்ளைகளே ஒரு மகாபதி யுத்தத்திற்கு நாம் ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறோம் என்பதை நீங்கள் விளங்கிக் வேண்டும் சாத்தானோடு கூட நமக்கு யுத்தம் உண்டு என்ற ஏற்கனவே பல இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சேனைகளின் கத்தர் யுத்த ராணுவத்தை பார்க்கிறார் என்று ஏசாயசி முன் அறிவித்து வைத்திருக்கிறார் நமக்கு யுத்தம் நிச்சயமாய் உண்டு அந்த யுத்தத்திலே நாம் ஜெயம் தர வேண்டுவதாக இருக்கிறது கற்று பரசுத்தராமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக யுத்தம் நடக்கிறது என்றால் யுத்தத்தின் தளத்திலே ஒரு தலைவன் சேனா சேனாதிபதி இருக்க வேண்டுவது அவசியம் கேப்டன் இருக்க வேண்டும் அவசியம் ஒரு கூட்டம் யுத்தத்திற்கு செல்கிறது என்றால் அதற்கு கேப்டன் நிச்சயமாக இருப்பான் பிளைட்லே அதாவது பேர் அதாவது விமான ஓட்டிகள் செல்கிறவர்களாக இருக்கிற பைலட் நாலஞ்சாறு பேர் இருந்தாலும் அதுலேயே ஒரு கேப்டனாக இருப்பார் அதே ஒரு கப்பலே ஒரு கேப்டனாக இருப்பார் கட்டி பரிசுத்த நாமத்துக்கு சூத்திரம் எந்த ஒரு இடத்திற்கும் ஒரு தலைவன் முன்னின்று செயல்பட வேண்டுவது அவசியமாக இருக்கிறது யுத்தத்திற்கு இந்த பிரகாரம் தலைவன் இருக்க வேண்டுவது அவசியம் தலைவனோடு கூட துணை நின்று ஜெயம் பெறுவதற்கு போராடுவதற்கு ஆள் இருக்க வேண்டுவது அவசியம் பசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த பிரகாரம் சேதேவன் தேவராக கத்த ஒரு யுத்தத்தை அவர் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார் சாத்தானபூரகமான யுத்தம் நிச்சயமாய் நடைபெறும் அந்த யுத்தத்திலே பங்கு பெற்று ஜெயம் வெற்று தேவாசிர்வாதத்தை கொள்ள வேண்டுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது கத்திர பரிசுத்திராமன் சோத்திரம் உண்டாவதாக இதில் எழுதியிருக்கிற தீர்க்க இனி வரப்போகிற சம்பவத்தை குறிப்பிடுகிறதாக இருக்கிற ஒழியினால் தேவனாகிய கத்தார் நம்மை ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார் கத்தர் யுத்த ராணுவத்தை நக்கம் பார்க்கிறார் என்று ஏசாய தீர்க்கத்தெரிசின் புத்தகம் பதிமூன்றாவது அதிகாரத்தில் வாசிக்கலாம் ஏசாய தீர்க்கத்தெரிசின் புத்தகம் பதிமூன்றாவது அதிகாரத்தில் இந்த வாக்கியங்கள் எழுதியிருக்கிறது வாசிக்கலாம் கட்டளை கொடுத்தபத்தை நிறைவேற்றும் அவர்களின் மகத்துவத்தினாலே கழிவுகளாக இருக்கிறார்கள் சத்தத்தை ஜனங்களின் சத்தத்திற்கு ஒப்பத்தின் வெகு கூட்டத்தின் இறைச்சலம் கூட்டப்பட்ட அமளியான அமளியான இறைச்சலும் கத்தர் அக்கம் சேனைகளின் கத்தர் யுத்த ராணுவத்தை அக்கம் பார்க்கிறார் திரளான ஜனங்களின் சட்டத்திற்கொத்த வெகு கூட்டத்தின் இறைச்சலும் கூட்டப்பட்ட ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் அமளியான இறைச்சலும் மலைகளிலே கேட்கப்படுகிறது சபைகளிலே கேட்கப்படுகிறது சேனைகளின் கத்தர் யுத்த ராணுவத்தில் அக்கம் பார்க்கிறார் கட்ட பரிசுத்திராமத்திற்கு சோத்திரம் உண்டாகுவதாக இப்படி தீர்க்க தரிசன வாக்கியங்களாக ஏற்கனவே கட்டளை எழுதி வைத்து இருக்கிறார் ஒரு யுத்தத்தை தேவன் ஏற்பாடு செய்ய போகிறார் அந்த யுத்த ராணுவத்தை தேவன் நக்கம் பார்க்கிறார் ஜாத்தை தம்மோடு கூட கூட்டி சேர்க்கிறவராக இருக்கிறார் யுத்தத்திற்கு கடந்து செல்லக்கூடியவர்கள் எந்த பிரகாரம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று நாம் அறியலாம் கட்டிட பரிசுத்திராமத்திற்கு சோத்திரம் உண்டாகுவதாக யுத்தம் என்றால் எதிரியோட போராடி எதிரியை வீழ்த்தி நமக்கு ஜெயம் கிடைக்கச் செய்வதுதான் சோத்திரம் உண்டாவதாக யாரையாவது அடித்து பார்ப்போம் யாரையாவது வேதனைப்படுத்தி பார்ப்போம் என்பதில் யுத்தத்தின் நோக்கம் அல்ல யுத்தம் என்றால் போராடி ஜெயம் தற்று முடியை எடுப்பது அல்லது என்ன சொல்லு கேரங்க கிரத்தை பெதாக இப்படி யுத்தத்திற்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்க வேண்டுவது அவசியம் யுத்தத்திற்கு எந்த பிரகாரமாய் ஆயத்தப்பட முடியும் என்று பாருங்கள் எதை சேர்க்கல ஆறாவது அதிகாரத்திலே இது குறித்து சொல்லி இருக்கிறது யுத்தம் நமக்கு உண்டு என்று ஆறாவது அதிகாரம் பதினொன்றாவது வாசிக்கலாம் சர்வாயுதையும் தரித்துக் கொள்ளோடு ரத்தோடு அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகால லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேவைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு வாரத்திலே யுத்தம் உண்டாய்ச்சி என்று எழுதியிருக்கிறத வாசித்தோம் இப்பொழுது வாசிக்கிறதை பாருங்கள் வானமண்டலங்களில் உள்ள பொருளாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு கத்திர தசுத்தராமத்துக்கு தோத்திரம் உண்டாவதாக ஆன போராட ஆயத்தம் ஆகிறவர்கள் போராடும்படி துணை சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறதுக்கு சோத்திரம் உண்டாவதாக சர்வாயுத வர்க்கம் என்று வாசிக்கும்போது பதினாலாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் சத்தியம் என்னும் கட்சையை உங்கள் அறையில் சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையிலே கட்டினவர்களாகவும் நீதி என்னும் மார்க்கவசத்தை கவசத்தை தரித்தவர்களாகவும் காலிலே தொடுத்தவர்களாயும் அமைத்துக்கொள்ளத்தக்கம் விசுவம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நிலைங்கள் சுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாகும் நிலைங்கள் ஏனி ஆவின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஏவசனமாக எடுத்துக்கொள்ளுங்கள் வேண்டுதலோடும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஜபம் பண்டி விண்ணப்பத்தோடு ஆவினாலே ஜபம் பண்டி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான பண்ணும் வேண்டுதலோடு கத்தளை பசுத்திராம சர்வாய்து தரித்துக் கொள்ளுங்கள் என்ன என்று குறிப்பிட்டிருக்கிறத மனிதனை பாருங்கள் மார்க்கவசம் அணிந்திருப்பான் அறையிலே கட்சியை கட்டி இருப்பான் தலையிலே அதாவது கத்தியை பிடித்திருப்பான் இப்படி யுத்த பேடகத்தை பிடித்திருப்பா இப்படி யுத்தத்திற்கு எதிர்த்து போராடி மேற்கொள்வதற்கு இந்த ஆயுத்தங்கள் எல்லாம் தேவை இதில் ஒரு ஆயுதம் குறைவுபட்டாலும் அவ் வீழ்ச்சி அடைவதற்கு வாய்ப்பு உண்டல்லவா கத்திர கிராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக சத்தியம் என்னும் கச்சே உங்கள் அருகிலேயே கட்டினவர்களாகவும் கத்திர பரசுக்கிராமத்துக்கு சோத்திரம் தேவனுடைய பிள்ளைகள் திருச்சபையிலே கொடுக்கப்பட்டதான உபதேச சட்டத்தை அங்கீகரித்து அந்த உபதேச சட்டத்திற்கு எப்பொழுதும் உட்பட்டவர்களாக இருக்க வேண்டுவது அவசியம் அது மிக மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது திருத்த வேற அசிவார என்று நமக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது தேசத்திருத்த தரிசனமாகி நமக்கு கை கொள்ளும்படியாக அதிகாரங்கள் நமக்கு நிச்சயம் ஆய்வுண்டு கை கொள்ள வேண்டிய கட்டளைகள் பிரமாணங்கள் நமக்கு உண்டு அவைகளை ஒழுங்கும் கிரமமாக தேவனுடைய பிள்ளைகள் கை கொண்டு வருவார்களானால் அவர்கள் அரை கட்சியை இருப்பார்கள் ஒரு உபதேசத்தை விட்டுவிட்டாலும் அது வராது அவர்கள் யுத்தத்திலே மேற்கொள்ள மாட்டார்கள் ஜெயம் பெற மாட்டார்கள் கத்திராமத்துக்கு சோதரம் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்கள் பரிசுத்தம் நீதியாக ஜீவிக்கிற ஜீவியம் அதாவது மார்க்கவசம் அணிந்திருப்பார்களானால் அதாவது இந்த நாட்கள் அரசியல் தலைவர்கள் புல்லெட் ப்ரூஃப் இந்த உடையை போட்டு இருப்பார்கள் எதிராளிகள் ஷூட் பண்ணினாலும் அது உள்ளே புக முடியாதபடிக்கு மார்க் கவசத்தை அணிந்தவர்களாக இருப்பார்கள் கட்டிட பரிசுத்தராமத்துக்கு சூத்திரம் உண்டாவதாக இப்படி பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் குற்றமற்ற மனசாட்சி உள்ளவர்களாக இருப்பீர்களானால் சாத்தான் உங்களை ஜெயம் பெற முடியாது அவர் எவ்வளவு ஆயுதத்தை பயன்படுத்தினாலும் அது உங்களை சேதப்படுத்தாது அநேக பரிசுத்தத்தை விட்டுவிடுகிறபடினால் அநேக நீதியை விட்டு விட்டுவிடுகிறபடினால் சாத்தான் எதிரிட்டு வரும்பொழுது மேற்கொள்ள முடியாதபடிக்கு திகிலும் கலக்கமும் பிடிக்கிறதாக இருக்கிறது ஒரு மயில் நீதியாக இருப்பானால் நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாக இருப்பான் என்று எழுதியிருக்கிறது கிராமத்துக்கு தோற்றம் உண்டாவதாக எச்சமயத்திலும் நம் பக்கம் நீதி இருக்க வேண்டும் நாம் நீதி கேடு செய்யாதபடிக்கு பரிசுத்தீரியம் உள்ளவர்களாக இருப்போமானால் விசாசித்து பயப்பட வேண்டுவதில்லை நம்மை சேதப்படுத்த முடியாது மேற்கொள்ள முடியாது சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதலாட்சியை காங்கிரே இருக்க வேண்டும் அத்தும் ஆதாயம் செய்யக்கூடியவர்களாக மற்றவர்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கத்தக்க வகையிலே நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தம் இருக்க வேண்டும் கத்திரி பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அதாவது விசாசோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது சமாதானத்தின் சுவிசேசம் வாங்கிய பாதலட்சியங்கள் கால்களிலே தொடுத்தவர்களாய் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு உண்வாக சாட்சியாய் இருக்க வேண்டும் நம்முடைய வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டால் மற்றவர்கள் அதை கீழ்ப்படுத்தப்படும்படியாக இருக்க வேண்டும் நான் ஒன்று சொல்லும்போது நீ முதலாவது உண்மை சரிபண்ணு என்று சொல்வதற்கு அது காணப்படக்கூடாது கபல் நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த பிரகாரம் தேவனுடைய பிள்ளைகள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள அவசியம் பொன்னாந்தினையும் அக்னி ஆசிரங்களை அழித்து மேலாக விசுவாசம் என்றும் கேதகத்தை பிடித்துக் கொண்டவர்களாகும் நல்லுங்கள் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவருடனும் ஆக நிலுங்கள் கத்த பார்த்து போடுவார் கத்தை நமக்கு ஆயுத்தம் போடுவார் கத்தை நமக்கு ஜெயம் தருவார் நம்மை விசுவாசம் மேற்கொள்ள மாட்டாது நாம் தேவனுடைய பிள்ளை நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று முழு தைரியத்தோடு கூட தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசம் இருக்க வேண்டும் விசுவாசத்தை விட்டுவிடும் பொழுது குறைவுபடும் கேடகத்தை இழந்ததற்கு இருக்கும் விசுவாசத்தினாலே அது கேடகத்தை பிடித்ததற்கு இருக்கும் என்று எழுதியிருக்கிறது கத்தல் நாமத்துக்கு ரட்சியம் என்னும் தலைச்சீராகும் ம்லச்சீராக தலையில அதாவது ஓட்டுகிற ஒரு ஹெல்மெட் போட்டுக் கொண்டு போகும்போது எங்கே இருந்தாலும் தலையிலே அடிபடாது தலையிலே அடிபட்டால் உடனே அது மயக்கம் உண்டாகும் அவர்களுக்கு பெரிய சேதத்தை உண்டு பண்ணும் தலையை காப்பது இந்த ஹெல்மெட்டாக இருக்கிறது போல ரட்சணியம் என்னும் தலை இருக்கிறது ரட்சிக்கப்பட்டு நான் ரொக்கிறேன் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது நான் ரச்சிக்கப்பட்டு நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் நானும்படி நான் இந்த பாவத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது என்று தலையை காத்துக்கொள்ளக்கூடியதான அனுபவம் தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் தேவ வசனமாக பட்டயம் கத்திர பருத்த ராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக தேவாவியானவர் நமக்கு தருகிறதான வாக்கியங்கள் வசனங்களை கை கொண்டு கூட எதிர்த்து போராடி ஜெயம் பெற வேண்டுவது அவசியம் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுகளோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த சகல பரிசுத்திரான்களுக்காக பண்ணும் வேண்டுகோளோடு கூட ஜபம் பண்ணுகிறது எப்பொழுதும் ஜபம் பண்ணி இருக்கிறது விழிப்பு இருக்கிறது விண்ணப்பிக்கிறது சோத்திரம் செலுத்துகிறது நன்றியை எடுக்கிறது ஜபம் பண்ணுகிறது பற்பள காரியங்களுக்காக ஜபம் பண்ணுகிறது எப்பொழுதும் தேவ சந் தானே காணப்படுகிறது கத்தலுக்கு முன்பாக எப்பொழுதும் துதி செலுத்திக்கொண்டு கத்தலை மகிமைப்படுத்திக் கொண்டு அவருக்கோடு கூட சஞ்சரிக்கிறதான ஒரு அனுபவம் இப்படிப்பட்டவர்கள் யுத்தத்திற்கு ஆயத்தமாகிறார்கள் தகுதியுடையவர்களாக இருக்கிறார்கள் கத்தல் பருத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அதாவது ஈரா சின்ன சண்டை வந்து விட்டால் கத்திரக்கு ஆராதனை கிடையாது கொஞ்சம் கோபப்பட்டு விட்டால் ஜபம் கிடையாது கத்திராமத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் ஏதாவது நமக்கு தேவையில்லை என்று அதை ஒரு போட்டு விடுகிறது இப்படிப்பட்டவர்கள் சாத்தானால் எளிதாக ஜெயிக்கப்படுவார்கள் அவர்கள் தகுதியே ஆக மாட்டார்கள் கத்திரப்பரி சுத்திர நாமத்துக்கு சோத்திரம் எந்த சமயத்திலும் வேண்டுகோளோடும் ஜபத்தோடும் விண்ணப்பத்தோடும் தெய்வத்தை வாசிக்கிறவர்களாகும் விசுவாசமுடையவர்களாகும் எந்த சமயத்திலும் சுவிசேஷத்தை மற்றவர்கள் சொல்வதற்கு தகுதி உடையவர்களாகவும் எப்பொழுதும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் தெளிவுள்ள அவசியம் கத்திரை இருந்தால் ஜெயம் பெறலாம் என்பதை கத்திரை சமூகத்தில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் சோத்திரம் உண்டாவதாக நியாயாதிபதி நாட்களிலே கட்ட ஒரு ஏற்பாடு செய்தார் இசை தினத்தின் மூலமாக மீதியான யுத்தம் பண்ணும்படி கலந்து வந்தார்கள் ஏராளமான கூட்டத்தால் நீதியான இருந்தார்கள் அப்பொழுது கத்தர் கிரியோன் என்ற தேவ மனுஷன் ஒரு மனுஷனை எழுப்பினார் கிரியோனை கத்தர் பேசி அனுப்பி நீ இந்த மீதியானவர்களுடைய யுத்தம் பண்ணு என்றார் கிரியோனோடு கூட ஏராளமான மக்கள் கூட்டி சேர்ந்தார்கள் கூட்டி சேர்ந்து யுத்தம் பண்ணுவதற்கு போகும்போது கத்த சொன்னார் இது அதிகமான ஜனங்கள் இருக்கிறார்கள் நீ ஜெயிக்கும் பொழுது நாங்கள் தான் ஜெயம் வாங்கிக் கொடுத்தோம் என்று ஜனங்கள் சொல்வதற்கு ஏது உண்டு ஜனங்கள் பாவம் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு ஆனபடி இவ்வளவு பேர் தேவையில்லை மக்களை அனுப்பிவிடும் என்று சொன்னார் உடனே கிரியன் அறிவிப்பு கொடுத்தார் அதாவது பயந்தவர்கள் கோடைகள் யுத்தத்திற்கு யுத்தத்தைக் அஞ்சுகிறவர்கள் எல்லாம் எங்களோடு கூட வர வேண்டாம் ஓடிப்போங்க என்று சொன்னார்கள் ஏவாலம் போய்விட்டார்கள் இந்தியாவில் இருந்தவர்கள் பத்தாயிரம் பேராக இருந்தார்கள் பத்தாயிரம் பேர் சொன்னார் இந்த பத்தாயிரம் பேர் இவர்களும் அதிகமாக இருக்கிறார்கள் இவர்களும் தேவையில்லை பரீட்சையை வரை அவர்கள் எல்லாத்தையும் ஓரமாக கொண்டு போய் குடிக்க சொல்லு என்று சொன்னார்கள் தண்ணீரை குடிக்க சொல்லு என்று சொன்ன பத்தாயிரம் பேர் அங்கே போய் தண்ணீர் குடிக்க போனார்கள் அதில் ரெண்டு வகையாக தண்ணீர் குடிக்கிறவர்கள் பிரித்தேன் என்று ஒரு ஒரு கூட்டத்த கைவறி நாளை அள்ளி அதை ஒரு நாய் நக்குவது போல தண்ணீரை நக்கிக் கொண்டார்கள் இன்னொரு கூட்டத்தால் அந்த தண்ணீர் பக்கத்தில் முழங்கால் படி அள்ளி அள்ளி குடிக்க ஆரம்பித்தார்கள் இந்த மாதிரி நக்கிக் கொண்டது போல குடித்தார்கள் அல்லவா அவர்களையவே ஒரு பக்கமாக இப்படி முழங்கால் போட்டு தண்ணீரை ஆசையோருக்கு குடித்தார்கள் அல்லவா அவர்கள் இன்னொரு பக்கமாக பிரித்துவை சொன்னார் தாக பயந்தவர்கள் கோடைகள் இவர்கள் எல்லாம் போகவிட்டு விடு இவர்கள் யுத்த செலுத்தி ஒருபோதும் சரிபட்டு வர மாட்டார்கள் கத்திர பரசுத்தராமத்துக்கு தோற்றம் உண்டாகும் சின்ன பிரச்சனை வந்தா உடனே கலங்கி போவது உடனே ஆடி போகிறது விசுவாசத்தை இழந்து போகிறது ஏதாவது ஒரு நோய் வந்தால் ஐயோ நான் அதமானே நான் செத்தே நின்று கூக்குறிவிட்டு அநேகமே விசுவாசத்தை கெடுத்து போடுவதற்கு ஏது பண்ணுகிறவர்கள் இவர்கள் எல்லாம் பயந்தவர்கள் கோடைகள் இவர்கள் யுத்தத்திற்கு ஆயத்தப்பட மாட்டார்கள் தகுதியாக இருக்கிறார்கள் கத்திர பரசுந்தராமத்துக்கு சோற்றம் உண்டாவதாக பதினாயிரம் பேர் தைரியத்தோடு கூட பத்தாயிரம் பேர் நின்றார்கள் இவ்வளவு பேர் தேவையில்லை அதாவது தண்ணீரை குடிக்க போகும்போது எப்பொழுதும் கவனத்தோடு கூட ஆயுதத்தை பிடித்தவர்களாக இந்து கொண்டு எதிரான திடீரென்று வந்துவிட முடியுமே மற்றவர்கள் அப்புறப்படுத்தி என்று அப்புறப்படுத்தி இந்த முன்னூறு பேருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்னவென்றால் அதாவது எதிராளி முன்பாக செல்ல வேண்டும் அங்கே மூன்று குறுப்பாக பழி விருக்க வேண்டும் பழி விருந்து ஒரு தீ தீப்ப தீவட்டியையும் அதை ஒரு பானையினாலே மூடியும் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் கத்தரின் பட்டயம் கிரியோரின் பட்டயம் என்று சத்தம் உண்டாகும் பொழுது உடனே அந்த பானையை உடைத்துவிட்டு கத்தரின் பட்டயம் கிரியோரின் பட்டயம் என்று கத்தவர் உடனே வெளிச்சம் பானை உடைப்பட்ட உடனே வெளிச்சம் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது கத்திரி பரசுத்தராமத்துக்கு செய்தி எதிராளியை மேற்கொண்டார்கள் பட்டயம் என்று எழுதியிருக்கிறது கத்திர பரசுத்தராமத்துக்கு நியாயாதிபதியின் ஏழாவது அதிகாரத்தில் இந்த சம்பவம் எழுதியிருக்கிறது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் பதினெட்டாவது வர்க்கத்தை வாசிக்கலாம் நான் என்னுடைய இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் போதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றிங்கும் எக்காலம் ஊதி தற்கொலை பற்றிய கத்தருடைய பட்டயம் கிரியோனுடைய பட்டயம் என்ற கத்தருடைய பட்டயம் கிரியோனுடைய பட்டயம் அந்த வீடருடைய பெயரை சொல்லி எல்லாரும் ஆர்ப்பதிக்க வேண்டும் என்று சொன்னார் கத்திர பரசுத்திராமத்துக்கு சோத்திரம் சிறியோனும் அவனோடு கூட இருந்தவர்களும் இந்த முன்னூறு பேரும் திஸ்தம்படினார்கள் ஜெயம் பெற்றார்கள் கத்திர பரசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகள் இந்த பிரகாரம் தைரியமுடையவர்களாக இருக்க வேண்டுவது அவசியம் கோடைகளாக இருக்கக்கூடாது உலக பிரகாரமான ஆசை இச்சை இன்பம் இவைகளிலேயே சிக்கிக் கொண்டு தண்ணீர் கிடைத்தபொழுது மறந்து தண்ணீரை குடிப்பதற்கு முழங்கால் போட்டாதோடு கூட குடித்தவர்கள் தகுதி எட்டவர்கள் இந்த பிரகாரம் உலக பிரகாரமான காரியங்களிலே ஈடுபாடு செலுத்தி முழு கவலையும் உலகத்திற்காக செலவு பண்ணி துக்கப்பட்டு துயரப்பட்டு தண்ணீர் விட்டு அழுது அதையே பெருசாக எண்ணிக்கொண்டு இருக்கிறவர்கள் சேர்ந்த தூதர்களோடும் யுத்தம் பண்ணுவதற்கு வர்களாக இருக்கிறார்கள்ட்டம் என்று ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று தெளிவோடு கூட இருக்கிற மக்கள் தெய்வீக காரியங்களை முக்கியப்படுத்துகிறவர்கள் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று பழமொழி சொல்லி இருப்பது போல தெய்வத்தினுடைய சித்தத்தை தெய்வத்தினுடைய காரியத்தை செய்வதே என்னுடைய நோக்கம் என்கிற மனப்பான்மையோடு கூட இருக்கிறவர்கள் தான் யுத்தத்திற்கு தகுதி பெற்றவர்களாக இருப்பார்கள் மற்றவர்கள் தகுதி அழந்து போவார்கள் சோத்திரம் உண்டாவதாக இன்னும் தீர்த்தி இரண்டாவது அதிகாரம் பதினேழாவது வாக்கத்தை வாசிக்கலாம் யுத்தத்திற்கு ஆயத்தப்படக்கூடியவர் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசற்பத்தோடும் அவனை சேர்ந்த யுத்தம் பண்ணினார்கள் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்படக்கூடியவர்கள் இப்படி தாக அதாவது பெரிய பிரச்சனை ஒரு அழிவு வரப்போகிறது இந்த அழிவிற்கு தப்புபடி என்ன செய்யலாம் மனுபொருள் அறிய வேண்டும் என்று தானிய தன்னுடைய தோழர்களுடைய உதவியை தேடினார் தன்னுடைய தோழரும் அவர்களும் சேர்ந்து நோக்கி ஜபம் பண்ணினார்கள் கத்ரிநாமத்துக்கு தோத்திரம் உண்டாவதாக சேர்ந்து ஜபிக்கக்கூடியவர்கள் சேர்ந்து சேர்ந்து ஜபித்து ஜபித்து ஜபித்து காரியத்தை அறியவும் யுத்தம் பண்ணவும் ஜெயம் பெறவும் தகுதி டைசி கால யுத்தத்திற்கு ஆயத்தமுடையவர்களாக இருப்பார்கள் நான் தண்ணியில் ஜபித்துக் கொள்வேன் நான் வீட்டிலும் ஜபித்துக் கொள்வேன் நான் ஜெயிப்பேன் ஜபிப்பேன் என்று இல்லாத வழிக்கு நாம் ஜபிப்போம் ஜெயிப்போம் என்று ஐக்கியப்பட்டு ஜபம் பண்ணக்கூடியவர்கள் ஆயத்தமுடையவர்களாக இருக்கிறார்கள் கத்திர பால சுத்தராமத்துக்கு உண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகள் இன்னும் பிரகாரம் கூறி ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஒருவருடைய ஜபஉதவி இன்று ஒருவருக்கு தேவை ஜபம் பண்ண சொல்லி ஜபம் பண்ண சொல்லி இப்படி ஜபத்தினாலே சாத்தானை ஜெயிப்பதற்கு நாம் ஆயக்கப்பட வேண்டுவது அவசியம் கத்திர பசுக்கோண்டாக நான் முன்பு சொன்ன ஜனது மூன்று சக்திகள் கோப்பாக இருக்கிறது அது காற்று கோப்பாக அது அக்கினி கோப்பாக தண்ணீர் கோப்பாக இருக்கிறது கத்திர பரிசு ராமத்துக்கு உண்டாவதாக தண்ணீரிலே ஒரு பொருளை ஊறப்போட்டுவிட்டால் நீண்ட காலம் ஊற போட்டுவிட்டால் அது அழுகி அழுகி அழுகியது இன்பொருளாக போய்விடும் கா வேகமான வேகம் கூட கூட கூட எதையும் வளைத்து கீழே சாய்த்து விடுவதற்கு போதுமானதாக இருக்கிறது அக்கிலியினுடைய அனல் அதிகமாக அதிகமாக எதையும் பட்சித்து போடுவதற்கு வல்லமை இருக்கிறது போல நம்முடைய ஜபமானது ஜப நேரமானது கூட கூட கூட அதிக அதிகமாக ஜபிக்க ஜபிக்க ஜபித்து ஜபித்து ஜபித்து எல்லாவற்றையும் இன்பொருளாக்கி சாசையும் அவருடைய மடங்கடிக்க முடியும் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து தனியை ஜமிக்க வேண்டும் கூடி ஜமிக்க வேண்டும் ஜப உதவியை தேட வேண்டும் ஜபம் பண்ண வேண்டும் இப்படி ஜபிக்க திருமை பெற்றவர்கள் ஜபம் பண்ண வாஞ்ச உடையவர்கள் தான் அவர்கள் யுத்தத்திற்கு ஆயத்த உடையவர்களாக இருப்பார்கள் கத்திரகா சுத்தராமத்துக்கு அநேகருக்கு ஜபஜீவியம் கிடையாது மொழிகார அறிவித்தது போல அதாவது மூன்றில் ஒரு பகுதி தான் அவர்கள் ஜபிக்கிறார்கள் நூறு மடங்கு ஜபிக்க வேண்டியதாக இருக்க மூன்றில் ஒரு பகுதிதான் சராசரி சபையா இப்படி ஜெயிக்கிறார்கள் என்று அர்த்தம் ஒரு சிலருக்கு தெவமே கிடையாது கத்திர பரசுக்கிராமத்துக்கு சோற்றம் ஜபம் பண்ணாதவர்கள் தெய்வத்தினோடு கூட ஐக்கியம் இல்லாதவர்கள் தெய்வத்தினோடு கூட ஐக்கியம் இல்லாதவர்கள் திருச்சவையோடு ஐக்கியம் இல்லாதவர்கள் இப்படி ஐக்கியப்படாதவர்கள் சாத்தானை எதிர்க்க முடியாது ஆயத்தப்பட முடியாது கத்திர பசுக்கிராமத்துக்கு சோற்றம் உண்டாவதாக தேவருடைய பிள்ளைகளை ஜபம் பண்ண வேண்டும் ஜபிக்க வேண்டும் அநேக ஜபம் என்றால் அவருடைய காரியங்களுக்காக கத்தாவி சோறு வேண்டும் கத்தா உடைய வேண்டும் கத்தாவு எனக்கு வீடு வேண்டும் கத்தா எனக்கு அது வேண்டும் இது இதுதான் ஜபம் என்று எண்ணுகிறார்கள் இல்லவி இல்லை அனு சுத்தவான்களுக்காக எப்பொழுது வேண்டுதல் செய்ய வேண்டும் சபைக்காக உலக மக்களுக்காக தெய்வீக காரியங்களுக்காக இயேசு கிருசுவின் நாமத்தினாலே ஜபம் பண்ண வேண்டும் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று கட்ட சொன்னார் ஆனப்படி நான் ஏசு கிருசு நாமத்தினாலே ஜபம் பண்ண வேண்டும் ஜபம் பண்ண வேண்டும் ஜபிக்கிறதுக்கு எவ்வளவு காரியம் இருக்கிறது ஆனபடி நான் தெய்வ சன்னிதானத்தில் நாம் ஏறெடுக்கிற ஜபமானது அது ஏசு கிருசு ஏறடுவதற்கு ஒப்பாக அவருடைய அவருக்கு பதிலாக அவர் நாமத்திலே ஜபம் அந்த ஜபத்தை சத்திரங்களுக்கு நம்மை ஆசீர்வதிக்கிறார் நம்முடைய ஜபத்தின் சத்தத்தையும் அவர் கேட்கிறவர்களாக இருக்கிறார் ஜபம் ஜபம் பண்ணுகிறோம் காரியம் வாய்க்கவில்லை அதாவது ஒரு பொருளை எரிக்கும்படியாக இன்னும் அது வேகவில்லை இன்னும் அதிகமாக சூடு ஏற்றுகிறோம் இன்னும் ஏற்றுகிறோம் சூடு அதிகமாக டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக அது கரைய ஆரம்பிக்கும் அது அழிய ஆரம்பிக்கும் கத்திரி பத்து நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இல்ல பிரகாரம் இன்னும் நீங்கள் ஜபம் பண்ண வேண்டும் இன்னும் ஜபம் பண்ண வேண்டும் இன்னும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும் இப்படி ஜபம் பண்ண தகுதி பெற்றவர்கள் ஜபம் பண்ண பறகு இருக்கிறவர்கள் தான்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 கூட நின்பு பரசுத்ராமத்துக்கு சோத்திரம் முதலாவது பிரசங்கத்தை பேரில் அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார் அப்பொழுது பேரில் பதினோரு கூட நின்று அந்த பதினோரு அப்போ கூட நின்று அவர் பேசித்திகாவேரும் இங்கே கேதுவும் கூட சேர்ந்த மற்ற அக்கோசலரும் இப்படி பிரசன் பண்ணுவதற்கு அவர்கள் எழுந்து வந்தார்கள் எழுதியிருக்கிறது கத்திர பரிசுத்திராமத்துக்கு சூத்திரம் உண்டாவதாக நாம் வாசித்த பிரகாரம் மிகாவேரும் அவரை சேர்ந்த தூதரும் குறிப்படை பரிசுத்ராமத்துக்கு மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதரம் இதே போதும் அவனை அவரை சேர்ந்தவர்களும் கத்தளை பரிசுத்ராமத்துக்கு சோத்திர கிதியோனும் கிதியோனை சேர்ந்தவர்களும் கத்தளை பரிசுத்திராமத்துக்கு சூத்திரம் உண்டாவதாக ஒரு அருசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் அதாவது யார் யுத்தத்துக்கு தகுதியுடையவர்களாக இருப்பார்கள் யார் இந்த விமான சேர்ந்த தூதர்களும் என்று சொல்லி இருக்கிறதிலே இந்த தூதர்கள் பட்டியலிலே யாரும் கூட சேர்க்கப்படுகிறார்கள் என்பதை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் கட்டண பரசுத்தராமத்துக்கு சோதரம் உண்டாவதாக அதாவது எழுதியிருக்கிற நிறுவனங்கள் எல்லாம் நான் வாசித்து பார்க்கும்போது உதாரணமாக ரோமர்களுடன் இருப்ப முதலாவது அதிகாரம் முதலாவது வாக்கத்தை வாசிக்க ஏசு கருத்து ஊழியக்காரும் அப்போசமாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுல் ஏசு கருத்து ஊழியக்காரும் அப்போசமாகும்படி அழைக்கப்பட்டவருமாகிய பவுல் என்று எழுதியிருக்கிறது அப்படியே ஒவ்வொரு நிறுவத்திலும் வாசிக்கும் பவுல் எழுதின நிறுவங்கள் எல்லாம் வாசி பார்த்தீர்கள் ஆனால் அப்போசமாகிய பவுல் அப்போசமாக அழைக்கப்பட்டதான் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறதை காண முடியும் அதே போல் பேத நிறுவத்தை வாசித்து பாருங்கள் முதலாவது அதிகாரம் ஒன்று பேதரு ஒன்றாவது அதிகாரம் முதலாவது வாக்கத்தை வாசிக்க முதலாவது அதிகாரம் ஒன்றாவது வாசியம் நம்முடைய தேவனம் நீதியால் எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றது காரணம் அப்போ சீமோன் பேதோசமாகிய சீமோன் பேதாவது பவுலும் பேதருவும் எழுதும் பொழுதெல்லாம் அப்போசலாகிய பவுல் என்று குறிப்போவத்தில் வாசித்து பார்ப்பேன் அப்போ செல்லி யாக்கோவு எழுதின நிறுவம் என்று தலைப்பு இருக்கிறது ஆனால் யாக்கோவு தன்னை அறிமுகப்படுத்தும் போது எப்படி கொடுக்கிறார் என்று பாருங்கள் தேவனுக்கும் தத்திராய் ஊழியக்காரனாகி யாக்கோவு என்று எழுதியிருக்கிறார் கத்திர பாசுராமத்துக்கு உண்டாவதாக அதே போல் எழுதும்போது யோவான் நிறுவம் எழுதும்போது அவர் யோவான் ஒன்றாவது அதிகாரம் நமக்குள் நிறை நிற்கிறதும் எந்தென்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாக சத்தியத்தின் மட்டும் நான் மாத்திரமல்ல சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின்படி நேர்ந்திருக்கிறவர்களோ தெரிந்து கொள்ளப்பட்டவருமான அம்மாவுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் என்று குறிப்ப நான் எழுது அதே போல் மூன்றாவது நிறுவத்தை வாசித்து பார்த்தால் யூதாறுதல் நிருபத்தை பாருங்கள் தலைப்பு அப்போ யூதாறுதல் நிருபம் என்று எழுதியிருக்கிறது ஆனால் அவர் தன்னை அறிமுகப்படுத்தும் போது இப்படி எழுதியிருக்கிறார் யாக்கோ அவருடைய சகோதரன் அவரோடு கூட பன்னிருவரும் மிக பெயரும் அவரை சேர்ந்த தூதர்களும் பவுலையும் தவிர வேறு ஒருவரும் தங்களை அப்போ அறிமுகப்படுத்தவில்லை தங்களை சொல்லவில்லை காட்டிக்கொள்ளவில்லை அதாவது யூதர்களுக்கு அப்போசலாக ஏற்படுத்தப்பட்டவர் பவுல் யாருந்தால் புரட்சாதியாருக்கு அப்போசலாக ஏற்படுத்தப்பட்டவர் இந்த ரெண்டு பேரும் வேகத்தினத்தில் நேரடியாக கட்டளை பெற்றவர்கள் என் ஆடுகளை மெய்ப்பாயாக என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்று பேருவானவர் கட்டளை பெற்றிருந்தார் அதேபோல் அப்போசனாகிய பவுளை பார்க்கும்பொழுது அறிவிக்க வேண்டும் என்று ஒப்புக் கொடுத்திருந்தார் ஆனபடினால் தான் தங்களை அப்போசனர்கள் என்று கூப்பு குறிப்பிடுகிறார்கள் மற்ற யாரும் அவர்கள் என்று என்று அழைக்கப்பட்டாலும் அவர்கள் தங்களை அப்போசனர் என்று சொல்வ சொல்லிக் கொள்ளவில்லை கத்திரி பசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த காரியத்தின்படி யுத்தம் பண்ணுவதற்கு தகுதியாக யார் இருக்கிறார்கள் என்றால் தங்களை மறைத்துக்கொள்கிறவர்கள் தான் தகுதியுடையவர்களாக இருக்கிறார்கள் கட்டடை பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக நானும் பிகாவிலும் இன்றைக்கு அதாவது நிகழ்மையாகும் என்று அதில் குறிப்பிட வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் தகுதி அடைய மாட்டார்கள் கத்திரி பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஒரு கேப்டன் ஒருவர் இருக்கிறார் அவரை சேர்ந்தவர்களும் என்றுதான் அர்த்தம் நானும் என்று யார் தங்களை முக்கியப்படுத்த விரும்புகிறார்களோ அவர்கள் இந்த யுத்தத்திற்கு தகுதி பெற மாட்டார்கள் கத்திரை பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக எந்த ஒரு காரியத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் தங்களை மறைத்து தங்களுக்கு மேலே உள்ளவர்களை முன்பு முன்னே காண்பிப்பதற்கு தீவிரப்பட வேண்டுமே ஒழிய தங்களை காண்பிக்க கூடாது தங்களையும் ஒரு பொருத்தன்று எண்ணிக்கொண்டு தங்களுக்கும் ஒரு ஸ்தானம் வேண்டும் தங்களையும் மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறவர்கள் உறுப்பிடவே மாட்டார்கள் கத்திரி பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த பிரகாரம் யுத்தத்திற்கு தகுதி உள்ளவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் வேண்டுவது அவசியம் கத்திரை பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் எந்த ஒரு ஆளும் தன்னை முக்கியப்படுத்துவதற்கு பிரயாசப்படக்கூடாது அப்படி முக்கியப்படுத்துகிறவர்கள் தகுதி பெற மாட்டார்கள் யுஷ்டத்திலே தலைவனை முக்கியப்படுத்த வேண்டும் நிறுத்த வேண்டும் முன் இன்று கத்தருடைய பட்டயம் கிரியனுடைய பட்டயம் என்று சொல்லி முன்னுக்கு போகிறவர்கள் முன்னேற்றம் அடைவார்கள் யுத்தத்திற்கு தகுதி பெறுவார்கள் கத்திர பரசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த பிரகாரம் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் வரப்போகிறதானுத்திற்கு உங்களை தகுதிப்படுத்திக் வேண்டுவது அவசியமான தரித்தவர்களாக அவசியம் தைரியம் இருக்க வேண்டுவது அவசியம் உலக காரியங்களை ஒரு பொருத்தண்டு எண்ணி அதிலே கவனம் செலுத்திக் கொண்டு அதற்காக கவலைப்பட்டு போகிறது சரியான காரியம் அல்ல எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக ஜபித்து ஜ ஐக்கியம் உடையவர்களாக நின்று ஜெயம் பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஒரு பொருடங்கு எண்ணுற மனமுடையவர்கள் அவர்கள் ஒருபோதும் அடைவது கிடையாது அதுவே அவர்கள் தகுதி பெறவில்லை என்பதை எடுத்து காட்டும் கத்திரி பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த பிரகாரம் தேவனுடைய பிள்ளைகள் வரப்போகிறதான யுத்தத்திற்கு ஆயத்தப்படுங்கள் சாத்தானும் அவனை சேர்ந்த தூதர்களோடு கூட நமக்கு யுத்தம் உண்டு மிகவும் அவனை சேர்ந்த தூதர்களும் திசாசோடு கூட யுத்தம் பண்ணி ஜெயம் பெறப்போகிறார்கள் சாத்தான் பிள்ளைகள் இந்த மகாபரிய யுத்தத்திலே நாம் பங்கு பெற்று ஜெயம் பெற்று தேவாசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ள கீழத்தை பெற்றுக் கொள்ள நம்மையும் அர்ப்பணித்து முன்னேற்றம் கத்தனை செய்வார்கள்